நம்முடைய பிதாவாகிய தேவனுடைய அளவற்ற கருப்பினாலே சென்ற வாரம் முழுமையும் சேர்ந்த பொழுது ஆறுபடி பாதுகாக்கப்பட்டு வரவிருந்த எல்லாவித ஆபத்துகளிலும் விபத்துகளிலும் இருந்து நம்மை மீட்டு நடிச்சித்து கொடிய பாவ சோதனைகளுக்கெல்லாம் நம்மை விலைக்கும் மீட்டு நடிச்சித்து இந்த மலமகிழ்ச்சி இந்த பரிசுத்த நாளிலே பரிசுத்த தேவனாகிய கத்தோடைய நாமத்தை பணிந்து கொள்ளும் முடியாக தொண்டு கொள்ளும் அழைத்துக் கொண்டு வந்து இம்மட்டுமாக மகளை செய்து கொண்டிருக்கின்றபடி ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நெறி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவர்களாக இருக்கின்றோம் இந்த நாளில் கட்டுரை ஆவியானவர் நம்முடைய ஆத்மாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தி தரப்புகிற சில வேதபாகங்களை ஜபத்தோடு கூட வாசித்து தியானிக்கிறார் அப்போ சுனாங்கி சுத்த பகுல் கொறுங்கியிருக்கிறதுன ரெண்டாவது நிருபம் ஐந்தாவது அதிகாரம் பதினான்காவது வசனத்தை ஒரு உருவாசிக்கிறார் ஒருவரே பலத்திருக்க எல்லோரும் பலத்தாக வேண்டும் கிறிஸ்துவது என்று அப்போ சொன்ன வாசகத்தை கத்துடையாவிய வெளிப்படுத்தி தருகின்றார் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி எவுகிறது தேவனுடைய பிள்ளைகள் நம்மில் இயேசு கிறிஸ்து எவ்வளவு அதிகமாக அன்பு செலுத்தியிருக்கிறார் என்பதை நம் அடிக்கடி தியானிக்க வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் என்பதை உங்கள் பற்றியில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் கடந்த நாட்களிலே இறைவனிடத்தில் இறைவனுடைய அன்பிலே நிறைத்து நின்ற மக்கள் இறைவன்புக்காக வாழ்க்கை அர்ப்பணம் செய்திருந்த மக்களின் அநேகர் இந்த நாட்களில் உலக உலக நேசத்திற்காக உலகத்துள்ள சிற்றின்பத்திற்காக ஆடை ஆபரணங்களுக்காக அலங்காரத்திற்காக உலகமே போதும் எண்ணத்தோடு கூட ஆண்டவருடைய அன்பை விட்டு தூரமாக விலகி போகின்ற காலத்திலே நம்ம எல்லாரும் மறுபடியும் கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு பெரிதன்பதை உணர்ந்து அந்த அன்பு நம்மை நெருக்கி ஏவ வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார் என்பதை உங்கள் பற்றி சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் கிறிஸ்துவது மூன்றாம் அதிகாரம் பதினேழு முதல் பத்தொன்பது வரை உள்ள அசன்களை நாம் வாசிக்கும் பொழுது அந்த அன்புடைய மேன்மைகளை நாம் இவ்விதமாக எண்ணி எண்ணி கழிவற வேண்டும் என்று அப்போ சனா இவர் சுத்தர் போவில் எபிஎஸ்இபம் எழுதும் பொழுது எழுதுகின்றார் விசுவாசத்தினாலே கிறிஸ்தவங்கள் இருந்தங்களிலும் வாசமாயிருக்கவும் நீங்கள் அன்பிலே வேறு ஒன்றி நிறை சகல வருத்தவான்களோடு கூட கிறிஸ்தினுடைய அன்பின் அகலமும் நீளமும் ஆழமும் உயரமும் இல்ல என்று உணர்ந்து அறிவிக்க அறிவிக்காத அவர் தமது மகிமியினுடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்களுக்கு அனுகிரகம் பண்ண வேண்டும் என்று வேண்டிக் கொள்கிறேன் என்று சொல்லி அப்போத்த போதும் சபையாருக்காக வேண்டுதல் செய்கின்றார் தேவனுடைய அன்பை நாம் அதிகமாக உணர வேண்டும் என்று அந்த அன்பின் ஆராய்ந்து தியானித்து அறிந்து கொள்ள வேண்டும் என்று அதற்காக சகல சம்பூர்ணமான பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று உங்களுக்காக வெண்டுதல் செய்கிறோம் என்று சொல்லித்த போது சொல்லி இருக்கின்றது போல கிறிஸ்துவனுடைய அன்பில் யார் அதிகமாக நெருங்கி நெருங்கி வளர்கின்றார்களோ அந்த அன்பினுடைய அகலத்தையும் ஆழத்தையும் உயரத்தையும் யார் ஆராய்ந்து ஜீவிக்கின்றார்களோ அவர்கள் கிறிஸ்தனுடைய சகல சம்பூர்ணத்தினால் நிறையப்படுவார்கள் என்று இந்த வேத வாக்கியம் போதிக்கிறதுக்காக ஆண்டவரை நாம் கிறிஸ்துவனுடைய அன்பு எவ்வளவு பெரிய உணரும் பொழுது அந்த அன்பு விட்டு நம்மை ஒரு சக்திகளுமையே பிரிக்க மாட்டாது என்பதை தேவாவியன் உணர்த்துகின்றார் கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை நெருக்கி நாம் பாவிகளாக இருக்கும் பொழுது உலகத்தால் வெறுக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்து கொண்டிருந்த பொழுது கணவனால் மனைவி வெறுக்கப்படுகின்றால் கணவன் வெறுக்கப்படுகின்றான் பெற்றோர்களால் பிள்ளைகள் வெறுக்கப்படுகிறார்கள் சமுதாயத்தால் குடும்பங்கள் வெறுக்கப்படுகின்றது இப்படி வெறுப்படைந்து யாருமே ஏற்றுக்கொள்ளாத நிலையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்களை இயேசுநாதிரி ஏற்றுக்கொள்ளும்படியாக இந்த உலகத்தில் வந்தார் என்று சொல்லி சுற்றுவேதன் சொல்லுகிறார் பல அவதாரங்கள் இந்த உலகத்தில் என்று சொல்லி சொல்லுகின்றார்கள் எதற்காக வந்ததப்பா உனக்கு என்ன கிடைத்தது என்று சொன்னால் அதற்கு எதுவும் பதவி சொல்ல மாட்டார்கள் உலகத்திற்கு வந்தது பாவிகளாக இருக்கிறது நம்ம எல்லாரும் ரசிக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் வந்தார் ரோமருக்கு நிருபம் எழுதும் பொழுது அப்போ இவர் சொத்த பகுதி விதமாக சொல்லுகின்ற ஐந்தாம் அதிகாரம் எட்டாவது வசனத்தை ஒரு நாம் ாலேவன் வைத்து நம் பாவிகளாக இருக்கும் பொழுது உலகத்தால் வெறுக்கப்பட்டிருந்த நிலையில் இருந்த பொழுது நமக்கே தெரிய வாழ்க்கை தப்பிதமாக இருக்கிறது என்று எண்ணி எவ்விதமாக எதிர்காலம் இருக்கிறதோ என்று சொல்லி எண்ணி கொண்டிருந்த காலத்திலே கிறிஸ்து நமக்காக மறித்தபடினாலே நம்முடைய ஜீவனை கல்வாடி செல்வதை கொடுத்தபடியினாலே தேவனுடைய அன்பின் மிலை வெளிப்பட்டு இருக்கிறது என்று தேவன் அன்பாகவே இருக்கிறார் என்று வேதன் சொல்லுகின்றது அந்த அன்பினுடைய தன்மை என்னவென்றால் பாவிகளாக நாம் இருக்கும் பொழுது நல்லவர்களுக்காக சிலர் மறிக்கலாம் நீதிமானுக்காக ஒருவர் மறிப்பது அறிந்து முன்தினம் செலுத்தவா செய்யலாம் நீதி நான் இருக்கேன் கிறிஸ்து நமக்காக மறித்த பண்ணுகிறார் என்று சொல்லுகின்றார் நீதிமானுக்காக யாரும் மறிக்க மாட்டார்கள் நல்லவனுக்காக அப்படினா கட்சியில் ஒரு நல்லவனாக நல்ல தலைவர் இருக்கிறார் என்றால் அவருக்காக மறிக்கிறார்கள் அப்படி தங்களுக்கு பிரியமான பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் அருமையான பெற்றோர்கள் சில பிள்ளைகள் மறித்து விடுகின்றது சில நண்பர்கள் மறித்தால் நண்பர்கள் மறிக்கிறார்கள் காதல தோல்வியாகி மறிக்கின்றார்கள் இது சில அன்பு அவர்களுக்கு ஏற்பட்ட மாமிச அன்பு ஆனால் தேவதா பாவிகளாக இருக்கும் பொழுது ஆண்டவர்களுக்கு விரோதிகளாக இருந்த பொழுது ஆண்டவரே தேடாமல் இருந்த காலத்தில் நமக்காக மறித்திருக்கிறபடியால் தமது அன்பை விளங்கப்பணினார் என்று அமிர்தமாய் மறித்தால் மேன்மையில நாம் எவ்விதமாக பெற்றிருக்கிறோம் என்பதை உணர்கின்ற உள்ளமானது கிறிஸ்துவனுடைய அன்பிலே நெருக்கி ஏவப்பட வேண்டும் என்று சொல்லி அவையான அவர் விரும்புகிறார் ஒன்று பேர் இரண்டாம் அதிகாரம் இருபத்தி நான்காவது வாசிக்கும் பொழுது பரிசுத்த பேதமாக சொல்வதை வாசிக்கலாம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைகளால் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும்படி அவர்தாமே தமது சரீத்திலே நம்முடைய பாவங்களை செல்வின் மேல் சுமந்தார் அவருடைய தளும்புகளால் குணமானோம் என்று சொல்லி பரிசுத்த பாவங்களுக்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக பாவத்திலிருந்து விடுதலை பெற்று நீதிமன்களாக வாழ வேண்டும் என்பதற்காக எந்தெந்தைக்கும் பாவம் செய்து கொண்டே இருக்க வேண்டும் என்பதற்காக பாவத்திற்கு சென்று நீதிக்கு படைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் பாவங்களை செலுவிலே சுமந்தார் அவருடைய தளும்புகளால் குணமானீர்கள் என்று சொல்லி பேர் எழுதுகிறார் பிரஜாபதியானவர் மனித குலத்திற்காக பரிசீலித்தினார் என்று மனுமக்களுடைய கர்மம் நிவர்த்தியாக அதென்று நிக்குவதேதாக சொல்கிறார்கள் யாரெந்த பிரஜாபதி என்று சொல்வதற்கு இன்னைக்கு ஆட்கள் இல்லை அவர்தான் தான் அந்த இயேசு என்று சொல்வதற்கும் ஆட்கள் இந்த குறைந்து கொண்டுதான் போகிறார் காரணம் அந்த அன்பு அநேக உலகளில் குறைந்து போய்கொண்டே இருக்கிறது பிரியமான தேவஜானமே கிறிஸ்துவனுடைய அன்பு எங்களை ஏவுகிறது நம் பெற்றிருக்கிற பாவமணி பாகி லட்சியம் இருக்கின்றதே உலகத்தில் எந்த மதத்தவருக்கு கிடைக்கக்கூடாத மகா பெரிய மேன்மையான ஒரு வாழ்க்கை கிறிஸ்து மதத்திலும் பெரும்பகுதி மக்கள் அடைந்து கொண்டிருக்காத ஒரு வாழ்க்கையாக இருக்கிறபடியால் அந்த அன்பு நம்மை இவ்விதமாக இறைவனை போல மாற்றிக் கொண்டிருக்கின்றது பாவத்திற்கு செத்து நீதிக்கு பிளக்கிச் செதற்கு என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று ஆவியானவர் திருடம் பெற்றுகிறார் யோவான் ஒன்றாம் அதிகாரி இருபத்தி ஒன்பதாவது ஞானஸ்தானம் எடுப்பதற்காக வந்து கொண்டிருக்கின்ற பொழுது யோவான் ஸ்டாலகன் இப்படி சொன்னார் என்று பருசுத்தாவிட்டு சொல்லி அவரை குறித்து சாட்சி கொடுக்கிறார் வேறு எந்த மனுஷனும் பாவத்தை சுமந்து தீர்க்க முடியாது ஆகினாலே பாவத்தில் சுமந்து தீர்க்கும்படியாக பாவத்திற்கு நாம் செத்து நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் சிறுமியிலேயே மறிப்பதற்காக இந்த உலகத்தில் கூட செய்ய முடியாத தியாகத்தை நண்பர்கள் செய்ய முடியாத நமக்கு அருமையான எவரும் கொடுக்கக்கூடாத ஒரு புரித வாழ்க்கையை நம்ம எல்லாருக்கும் தர வேண்டும் என்பதற்காக இயேசுநாதர் உலகத்தில் வந்து மறித்திருக்கிறார் என்றால் அந்த அன்பு எவ்வளவு பெரிது என்பதை உணர்ந்து கழிவூற வேண்டும் என்று சொல்லியாவியார் யோகன் இரண்டாவது அதிகாரம் ஆறு முதல் சில வசனத்தை வாசிக்கும் பொழுது அவர் நம்மை போல ஒரு சாதாரண மனுஷன் அல்ல உலகத்திலே உலகத்தின் உண்டுபடின இறைவனாக வலது பார்சத்தை வீட்டில் தேவனாக இருந்தவர் தேவனுக்கு சமமாக இருப்பதை கருத்துவிட்டு நம்மை போல ஒரு ஏழ்மையின் கோலமாக இந்த பிறந்த சாதாரண அடிமட்டத்திற்கிற ஒரு ஏழை போல உலகத்தில் தோன்றி கடத்துவதற்கு இடம் இல்லாதபடி நாட்டுத் துறையினருடைய முன்னணியிலே கிடைத்திருந்தது நேரத்தில் வாசித்திருக்கிறோம் அவ்வளவு ஏழ்மையாக நம்மை தாழ்த்தி நம்மை ரஷிப்பதற்காக வந்திருக்கிறார் என்று சொன்னால் அந்த அவ்வளவு அன்பு எவ்வளவு பெருபதை நாமெல்லாரு உணர வேண்டும் என்று சொல்லி ஆவிய விரும்புகின்றார் வாசிப்போம் கொள்ளையாடின அவர் வறுமையாக்கி அடிமையின் அடிமையின் ரூபடுத்து மனுஷன் காணப்பட்டு அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பர்யம் அதாவது சிலமையின் மரண மக்களுக்கு இருப்பதை கொள்ளையாடின பொருளாக இல்லாமல் மனசு ரூபாய் அது மாத்திரமில்லை அடிமையின் சாயலாகி அமைத்தாமையை தாழ்த்தினார் சிலுவையின் மர்ணபர் வெறுக்கக்கூடிய சி என்று இகழக்கூடிய ஒரு மரணத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு அவர் தாழ்த்தினார் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது யாருக்காக எனக்காக உங்களுக்காக அதை நினைத்து அந்த அன்பிலே நாம் கழிவூற வேண்டும் என்று ஆவியான பெற விரும்புகின்றார் ரட்சிக்கப்பட்டவர்களுக்கும் எண்ணங்கள் எல்லாம் எங்கோ போகின்றது விட்டு வந்த பாவங்களுக்கு நிராக செல்கின்றது உலகத்தில் உள்ள ஆசைச்சிகளுக்கு நிராக செல்கின்றது காட்சிகளுக்குண்ட தியான நேரம் இல்லாமல் உலகத்தின் கண்காட்சிகளுக்கு நேராக சென்று கொண்டிருக்கிறார் எல்லா வீடுகளிலும் காட்சி தொலைக்காட்சி பெற்றி வந்துவிட்டது அவை இலவசமாக கொடுக்க ஆரம்பித்து காரணம் அன்பை விட்டுவிட்டு நேருவிதமான அன்புக்குள்ளே உணர்ச்சிக்குள்ளே மக்கள் செல்ல வேண்டும் என்று சத்துரு சைத்திட்டம் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே கிறிஸ்துவனுடைய அன்பியங்களை நெறிக்கிறது அருமையான மக்களுக்கு இரவு நம்ம எல்லாருக்கும் தந்திருக்கிறார் நம்முடைய பாவத்தை அவர் சுமந்து பாவத்திற்கு செத்து நாம் நீதிக்கு பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக அவர் கல்வாரி செல்வெளி மறித்திருக்கிறார் என்று சொல்லி நாம் எண்ணும் பொழுது நம்முடைய எண்ணம் எல்லாம் ஆண்டவருக்கு நேராக திருப்பட வேண்டும் என்று மறுபடியும் அதிகாரம் பாவங்களுக்கு செத்து நீதிக்கு பிழைத்திருக்கும் படிக்கு அலேலுயா எல்லா மதத்துவரும் பாவத்திருந்து விடுதலை பெற வேண்டும் என்று விரும்புகிறார் காசிக்குப் போகிறார்கள் ராமேஸ்வரர் வருகிறார்கள் காவடிச் என்ன தண்ட சண்டை எல்லாம் பண்ணுகிறார்கள் எல்லாம் பாவத்திலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்பதற்காக தான் ஆனால் அது நடக்கவில்லை முடியவில்லை என்பதெல்லாம் அவர்களுக்கு தெரியும் அதனால் நாமெல்லாம் பாவத்திற்கு செய்து செத்து நீதிக்கு படைத்திருக்க வேண்டும் என்பதற்காக தான் இயேசுநாதிரி சிறுவேலி மரித்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறபடியால் அந்த அன்பை நாம் குறைத்துக் கொள்ளக்கூடாது என விரும்புகின்றார் எந்த சூழலும் வந்தாலும் கருசூருடைய அன்பில் இருந்து நான் விலகிவிடாதபடி அந்த அன்பை அதிகமாக தியானித்து தியானித்து கழிவற வேண்டும் என்று சொல்லி ஆகியவர் போதிகிறார் ஒன்று பேரில் ஒன்னாம் அதிகாரம் இருபது வசங்களிலும் பேர்வதை மாசத்து ஆட்டுக்குட்டியாக மீட்கப்பட்டிருக்கிறார் மாசத்து ஆட்டுக்குட்டியாகி கிறிஸ்துவன் மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே உலகத் தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவர் அவர் உலக தோற்றத்திற்கு முன்னுமே குறிக்கப்பட்டவராக இருந்து மூலமா தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்ட உங்களுக்காக இந்த கடைசி காலங்களில் வெளிப்பட்ட ஆரம்பிச்சு உலகத்தோட்டத்துக்கு மட்டுமே குறிக்கப்பட்டிருந்தார் மனிதனை உண்டு பண்ணுவதற்கு மட்டுமே மனிதன் தவறு செய்வான் என்பது பிதாவாகிய தேவனுக்கு தெரியவான் தவறு செய்கின்ற மனுஷனை மீட்டெடுப்பதற்காக நம்முடைய குமாரனை பரிசுத்த வேண்டும் என்று விரும்பி இருந்த விருப்பம் கடைசி காலத்தில் இருந்த நம்மை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக அவரை அனுப்பினார் என்று அருமையான வாழ்வை அடைந்து கொள்ள முடியாதபடி அழிந்திருக்கிறார்கள் நமக்கு இந்த வாழ்வு கிடைத்திருக்கிறதற்காக ஆண்டவரே சொத்தரிப்பு சொல்கிறார் கிறிஸ்துவனுடைய அந்தியங்களை நெருங்கி கிறிஸ்துவ மார்க்கத்தை அழித்துக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் யூத மதத்தை வளர்க்க வேண்டும் என்று திட்டமிட்டு செயல்பட்டுக் கொண்டிருந்த ஒரு மனுஷன் என்று சொல்வது அந்த கடவுள் என்பதை அறிந்து கொண்ட போது ஓசையின் பேசினவரும் ஆபல் காமத்தில் பேசினவரும் இசனவேல் மக்களுக்கு நியாயப் பிரமாணத்தை கொடுத்தவரும் செங்கடல் இரண்டாக அந்த இயேசுதார் என்பதை அறிந்து கொண்ட பிறகு அந்த இயேசுடைய மன்னத்தினால் என்ன கிடைத்தது என்பதை புரிந்து கொண்ட பிறகு கிறிஸ்தூருடைய அன்பு எங்களை நெருக்கி எவுகிறது என்று சொல்லி அவர் சொல்லுகின்றார் விடுதலை பெற்றிருக்கிற பிள்ளைகளே அவருக்கு நாம் எவ்வளவு பரிகாரம் செலுத்தினால் நன்றிக்கடனாக மாறாது இந்த அன்பை அதிகமாக உணர்ந்து உணர்ந்து கைகூற வேண்டும் என்று ஆவியார் இந்த அன்பை பெற்றிருக்கின்ற மக்களவை பிறந்தோடு பகிர்ந்து கொள்ளாமல் இருக்கவே மாட்டார்கள் தப்பிதமான வாழ்க்கையில் இருக்கின்றவர்கள் கூட வாழ்க்கை அடைந்து கொண்ட மக்கள் விரும்பாதபடி வெட்கப்பட்டுக் கொண்டிருப்பதற்கு காரணம் என தெரியுமா இந்த அன்பினுடைய மேன்மையின் சரியாக புரியாதது அதற்கு காரணம் என்பதை சொல்லிக் கொள்கின்றோம் அகினாலும் பக்தர்கள் எல்லாரும் பாவத்திலிருந்து விடுதலை பெற்றது ஒரு பெரிய மேன்மையான வாழ்க்கை உணர்ந்து அந்த அன்பை நினைத்து நினைத்து கழிவூர் கழிபூர்ந்ததாக வாசிக்கும் பொழுது நாம் எவ்விதமாக இருந்தோம் விட்டு பிரிந்திருந்தோம் என்று சொல்லி பரிசுகின்ற உங்கள் அக்கிரமங்களே உங்களுக்கு உங்கள் தேவனுக்கு நடுவாக பிரிவினை உண்டாக்குகிறது கர்மத்திற்காக அக்கிரமத்திலிருந்து விடுதலை பெறுவதற்காக மறித்தார் என்று பரிசுத்தாவினர்ந்த அதிகாரம் இருபத்தி முதல் இருபத்தி ஏழு வரை உள்ள வசனங்களை வாசிக்கும் பொழுது பவுல் மிகளவாகவும் தண்ணீர் முழுக்கினால் சுத்திகரித்துவதற்கும் ஒரு மகிமையான பரிசுத்தமான ஒரு கூட்டத்தை சபையை தமக்கு முன்னாலும் நிறுத்த வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார் அந்த சபையை நடத்துவதற்கு தெரிந்து கொள்ளப்பட்டவர் சொல்லுகின்றார் அன்புங்களை இந்த அறிக்கையா உலகத்தில் எத்தனையோ கோடிக்கணக்கான மக்கள் இந்த தெய்வீக நிலை அடையாமல் இருக்கின்ற பொழுது பாமத்திலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்ள முடியாமல் இருக்கின்ற பொழுது திறவை கடலிலிருந்து நீந்தி இறைவனத்துக்கு வர முடியாமல் இருக்கின்ற பொழுது நமக்கு இந்த வாழ்வு கிடைத்திருக்கிறது என்பது எண்ணி அன்பை குறித்த விதமாக அவர் சொல்லுகின்றார் தாமத திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்தார் திருச்சுவின் மீது ஆண்டுவர் அன்பு செலுத்தி என்ன செய்கிறார் தெரியுமா சபையை சுத்தமாக்கொண்டே இருக்கிறார்கள் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக தான் கல்வாரி சிலுவை ஒப்பு கொடுத்தார் என்று நினைக்கிறார்கள் ஊருக்கு வேண்டுமாக அழைத்துக் கொண்டு போவார் ஒவ்வொரு சபையில் இருக்கிற நல்லவர்களெல்லாம் கூட்டிக் கொண்டு போவார் என்று சொல்லி அப்படி வேதம் சொல்லவில்லை ஒரு சபை எடுத்துக்கொள்ள போகின்றாராம் அது தமக்கு முன்னால் நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று ஒப்புக் கொடுத்திருக்கிறாராம் அதை திருவசனத்துக்கு சுத்திகரித்து கரைதரை முதலாளிகள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றது மகிழ்ச்சியுள்ளது மாசற்றதுமான சமையாக தமக்கு முன் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாம இதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுவேதன் சொல்லுகின்றது அதை நாள் அருமையான தேவஜானமே நமக்கு அழைத்திருக்கிற தெய்வீக பாக்கியத்தை நினைத்து நமக்காக கருத்து தன்னை ஒப்புக் கொடுத்திருக்கிறார் மாற்ற வேண்டும் என்பதற்காக மகிழ்ச்சியுள்ள நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்பதற்காக ஒப்புக் கொடுத்திருக்கிறார் விலகிவிடக் கூடாது என்ற உணர்வு நமக்கு அதிகமாக வர வேண்டும் என்று தேவாவி அமீதமாக தேவனை பார்க்க முடியாதபடி தேவன் நம்முடைய சத்தத்தை கழிக்க முடியாதபடி நம்முடைய பாவைய முகத்தை மறைத்து விட்டது என்று சொல்லி இருக்கின்றது ரத்தத்தினாலே பாவ மன்னிப்பு ஆகி மீட்பை நாம் பெற்றுக் தேவனுடைய சாயலை நாம் காணுகின்றோ நம்முடைய சத்தத்தை ஆண்டு கேட்கிறார் என்று பரிசுத்த வேத வாக்கியம் சொல்லுகிறது என்று மூன்றாம் அதிகாரம் பதினெட்டாம் நாமில் யாரும் கர்த்துடைய மகிமை கண்ணாடியிலே காண்கிறது போல கண்டு நாமும் திறந்த முகமாய் கர்த்துடைய மகிமை கண்ணாடியிலே காணுகிறது போல கண்டு கருத்தரால் அந்த சாயலாகத்தானே ஆவியாயிருக்கிற கர்த்தரால் அந்த சாயலாகத்தானே மகி அடைந்து மகிழ்ச்சி மேல் மகிழ்ச்சி மறுரூபடுகமாக எழுதுகின்றது நம்முடைய முகத்தை மூடியிருந்தது ஜபத்திற்கு செய்ய முகத்தை நமக்கு மறைத்து இருந்தது ஆகிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது நம்முடைய ஆன்மீகமானது இறைவனை பார்க்க ஆரம்பிக்கின்றது இறைவனுடைய சத்தத்தை கேட்க ஆரம்பிக்கின்றது நம்முடைய ஜபத்திற்கு அவர் கொடுக்கிறார் என்று பரிசுத்த வேதன் சொல்லு இறைவன் மனுஷனோடு பேசுகிறார் என்று சொன்னால் மனுஷனுடைய வேண்டுதலுக்கு இறைவன் செய்ய மனிதன் இறைவனின் சாயலை காண முடியும் என்று சொன்னால் அதைவிட பெரிய ஒரு புனித வாழ்க்கை உலகத்தில் கிடைக்காது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்ற மனிதர்கள் எல்லாரும் எல்லா மதத்தவருமே கடவுளை பார்க்க வேண்டும் என்று ஆசையுடைய தான் இருந்திருக்கிறார்கள் கடவுளை பார்க்க முடியாத விரும்பமான உருவத்தை உண்டாக்கி இந்த உருவத்திலாவது கடவுளை பார்க்க கூடாதா என்று சொல்லி வைத்துக்கிட்டு போனார்களே தவிர யாருமே கடவுளை பார்க்கவில்லை அகை நாள் பிரியமானவர்களே நாம் தேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே பாவ மதிப்பாகிப்பை நாம் பெற்றுக்கொள்ளும் பொழுது பாவம் போது கழுவப்படும் பொழுது நம்முடைய முகம் ஆண்டனுடைய சாயலே காணும் என்று சொல்லி இங்கே பரிசு தொகையில் எழுதுகின்றார் முகத்தை மூடியிருந்தது இப்பொழுது கழுவப்பட்டு விட்டபடியினால் நம்மறு திறந்த முகமாக கர்த்துடைய மகிமையை கண்ணாடியிலே காணுகிறது போல காணுகிறோம் இந்த கிருவையை பெற்றிருக்கின்றதான நாம் ஆண்டனுடைய அன்பை தியானித்து உணர வேண்டும் அந்த அன்புக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும் அதை பிரிலே சொல்லி சாட்சி பகர வேண்டும் என்று சொல்லி ஆவியானவர் விரும்புகிறார் கிறிஸ்து அன்பு எங்களை நெருக்கியால் பட்டணங்கள் தோறும் பட்டியல் அட்டி தொட்டிகள் தோறும் அடிகள் உதைகள் அவமானங்களைப் பெற்றிருந்தாலும் கிறிஸ்துவை பற்றி சொல்லிக் கொண்டே சென்றாலும் சொல்லி விதத்தில் எழுதியிருக்கின்றனர் அருமையான அந்த அன்பு நம்முடைய உள்ளங்களை நிரப்ப வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறதற்காக ஆண்டவரை சோத்தரிக்க யோவான் சுவிசேஷம் பதினைந்தாவது அதிகாரம் பதிமூன்றாவது வாசிக்கும் பொழுது சொல்வதை வாசிக்கலாம் அதிகமான அன்பு ஒருவந்தம் ஜீவனை கொடுக்கிற அன்பிலும் மேலான அன்பு ஒரு இடத்திலும் இல்லை என்று சொல்லி அதை அவர் நம்முடைய ஜீவனை நமக்கு தருவதற்காக வந்தார் என்று எதை சொல்லுகின்றனர் கொடுக்க மாட்ட ஒரு வாலிபனுக்கு ஒரு போதன் அடிக்கடி சொல்ல வாழ்ந்தால் இந்த உலக வாழ்க்கை முடித்து பரலோகத்துக்கு செல்லலாம் அந்த இயேசு குணத்தினை அதிகமாக அன்பு செலுத்த வேண்டும் அவரை ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று அடிக்கடி கல்லூரிக்கு போயிட்டு வந்த பிறகு சிறுநேரம் வார்த்தை அது எனக்கு ரொம்ப பிடித்தமாக இருக்கிறது ஆனாலும் இந்த வழியிலே வந்தால் என்னுடைய பாட்டி ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்ன ஒரு நிமிஷம் கூட காணவில் இருக்க மாட்டார்கள் அந்த பாட்டியினுடைய விருப்பம் இல்லாமல் நான் இப்படி மதமாறுவது நல்லதல்ல என்னுடைய அப்பா அம்மாவுக்கு ஒரு ஒரே ஒரு பிள்ளை நான் எனக்கு ஏதாவது ஆய்விட்டால் அவர்கள் உயிரே விட்டு விடுவார்கள் உள்ளத்தில் ஊற்றப்படவில்லையே ஆண்டு வரையும் அன்பு எவ்வளவு பெருபை அவனுக்கு வெளிப்படுத்தி கொடுக்க வேண்டுமே என்ன ஜெவமணி கொண்டிருந்தாராம் ஒரு நாள் அவனுக்கு ஒரு தரிசனம் அந்த தரிசனத்தில் கொடியை வியாதி தாக்கி மரண வசதிக்குள் இருந்து மாதிரியும் மருத்துவருந்து இவரை பரிசோதனை இவருக்காக இன்னொரு உயிர் கொடுத்தால் இவன் பிழைப்பான் என்று சொல்லி சொல்கிறார்கள் யாருமே உயிர் கொடுக்க முன்னு கோரவில்லை சொப்பனத்தில் இப்படி ஒரு காட்சி அவர் வயதான பாட்டியினத்தில் அவர் போய் கேட்கிறார் நாட்டர் பாட்டியமா உங்களுக்கு வயதாகி விட்டு தானே தங்கடம் வரும்பொழுது எனக்கே சாகோரமாட்டங்கிறதுலாம் அடிக்கடி சொல்றீங்கதானே இப்ப இந்த பேரனுக்காக நீங்க உயிர் கொடுத்தால் பேரனை பிழைக்க வைக்கலாம் என்று சொன்னதற்கு அது பிழைக்கிறது தலைவிதி ஒரே ஒரு மகன் அந்த மகனுக்கு உண்டான உயிரோடு வாழ மாட்டேன் என்று சொல்லுகிறீர்களே நான் வந்த பிறகும் அப்படி பரத சொல்லிவிட்டீர்கள் அப்படியானால் உங்கள் ஜீவனை இந்த பிள்ளைக்காக நீங்கள் கொடுக்கிறீர்களா உங்களுடைய பிள்ளையை பிளை வைக்கலாம் என்று சொன்னதற்கு அது எப்படி டாக்டர் கொடுக்க முடியும் பணத்தை கொடுக்கலாம் வேற ஏதாவது இடத்தில் டாக்டர் அவரும் அதே பதிலையை இறந்து விட்டானா அவனை கொண்டு போய் சுடுகாட்டில கொண்டு வைத்து கட்டையெல்லாம் அடிக்க தீயெலாம் நெருப்பெல்லாம் மூட்டி விட்டு தகப்பனார் ஊருக்கு போய்விட்டார் பின்னர் ஒருவர் வந்து அந்த போதகர் வந்து அவர் அந்த கட்டையில் இருந்து வெளியே இறக்கி விட்டு அப்புறம் கேட்கிறாரி ஏற்றுக் கொடுக்கிறாயா உனக்காக அம்மா பாட்டியில எவ்வளவு ஆஞ்சி விட இருக்கிறாங்கன்னு பாருங்க கூட்டிட்டு வந்தா வீட்டுல எல்லாம் இருட்டாக இருந்திருக்கிறது சின்ன சின்ன லைட் வீட்டு பின்வாசல பாட்டியமா படுத்திருக்க இவன் அங்கு போய் பாட்டி பாட்டி கதவத்தனங்க நான் உயிரோடு வந்துட்டே பாட்டேன்னு ஐயோ பி சாசம் இரவு நேரத்துக்கு வந்துட்டானே சண்டாள அங்க வராது போச்சு அந்த அம்மா திண்டுச்சுதான் தலைவாசல வந்து இருக்கிறாங்க அப்பா உம்மா அதில் பேசிட்டு தான் இருந்திருக்கிறாங்க அம்மா அம்மா அப்பா அப்பான்னு சொல்லி சத்தத்தை அவர்கள் கேட்டார்கள் ரெண்டு பேரும் குசு குசுந்து எரிந்து கொண்ட வழக்கு அணிந்து விட்டார்கள் விட்டார்கள் மறுபடியும் கூப்பிட்டு இருக்கிறான் நான் சிவராமன் தான் வந்திருக்கிறேன் நான் ஜீவனோடு வந்துவிட்டேன் உணர்ந்து பாச கேட்டாரி எங்கே போக சொல்லி எனக்கு அந்த இயேசு போதும் என்று சொல்லி ஏற்றுக் கொண்டார் ஒரு சொனம் அதற்கு அப்புறம் இயேசு வந்தான் என்று சொல்லி ஒரு சாட்சியின் புத்தகத்தில் படித்திருக்கிறேன் பிரியமானது ஜீனை ஜ அன்பில் மேலான ஒரு அன்பு உண்டோயா கிறிஸ்துவது அந்த ஜீவனை பெற்றிருக்கிற மக்களில் யாருடைய உணர்வுகள் இப்படி மாற வேண்டும் என்று ஆவியான சொல்லுகின்றார் இந்த உலகத்திற்கு இயேசு வந்தது எதற்கு தெரியுமா நம்ம எல்லாருக்கு அவருடைய ஜீவனை தர வேண்டும் என்பதற்காக ஆகாமல் இருந்து ஜீவன் போய்விட்டது உலகம் எல்லாம் மறித்தவர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் ஆத்மாவின் இறைவனுடைய வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் அவர்களுக்கு நமக்கு அவர் ஒரு சொந்தக்காரர் அல்ல நம் அவருக்கு எதையும் சன்மானமாக அதற்கு முன்னே கொடுத்திருக்கவில்லை நமக்கு அவருக்கு அதற்கு முன்னாலே பழக்கம் இல்லை பின்னையே நமக்காக ஜீவனை கொடுக்க வர வேண்டும் மனித குலத்தின் மேல் அவ்வளவு பெரிய பாசு வைத்திருந்தார் என்று உலகத்தின் பாவத்தை சுமந்தி குட்டி அறிவியாத தேவ ஜனவி ஒரு மதத்தவருக்காக இயேசு அதில் வரவில்லை உலகத்திலுள்ள எல்லா மக்களும் பிழைக்க வேண்டும் என்பதற்காக எல்லாருக்கும் ஜீவனை கொடுக்க வேண்டும் என்பதற்காக இயேசு வந்தார் என்று இயேசு கிறிஸ்துவை சொல்லி இருக்கிறார் பத்தாம் அதிகாரம் பத்தாவது வாசிக்கலாம் வருகிறான்றி வேறு நான் அவைகளுக்கு அது பரிபூர்ணமடை வந்தேன் என்று சொல்லியறை அந்த ஜீவனை நாம் எல்லாரும் பெற்று இருக்கின்ற பணம் கொடுத்து பெறவில்லை நம்முடைய படிப்பையும் அந்தஸ்தையும் குலப்பெருமைகளை காட்டி நாம் அதை பெற்றுக் கொள்ளவில்லை இறைவனிடத்திலே இறங்கி கேட்டுக்கொண்டபடி நான் பெற்றிருக்கிறேன் இலவசமாக காணிக்கை அதிகமாக கொடுக்கிறதுனால் எல்லாம் கிடைக்கும் என்று அப்படித்தான் எட்டிக் கொண்டிருக்கிறார்கள் அப்படி பெற்றுக் கொள்ள முடியாது என்று சொல்லுகின்றோம் அருமையான தேவ ஜானமே நம்முடைய ஆத்மாவை தாழ்த்தி பாவத்திலிருந்து விடுதலையாக்கி அவர் இந்த பரசுத்தாவி ஆகி நம்முடைய உணர்ந்து எனவே என்று அதிகாரம் வாசிக்கும் பொழுது எழுதுகின்றார் அவர் தம்முடைய நமக்காக கொடுத்ததினாலே அன்பு இன்னதென்று அறிந்திருக்கிறோம் என்று சொல்லித்தான் சொல்லுகிறார் இருக்கிறார் அன்பாக இருக்கிறார் படிப்பு தந்தார் வீடு தந்தார் கொஞ்சம் அவர் நம்முடைய கொடுத்தபடினால் அன்பு என்னது அன்பு உலகத்தில கிடையாது அருமையான தேவ ஜனமி நாம் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எந்த பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக நாம் சாகாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக நரகமாகி இரண்டாம் இடத்துக்கு செல்லாமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இரவிந்தமுடைய ஜீவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று பரிசுத்த வேத வாக்கியத்தில் விதமாக வாசிக்கிற யோந்தாம் அதிகாரம் பதினாறாவது வாசிக்கும் பொழுது தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் ஒரே குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும் அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படி அவரை தந்திரி இவ்வளவா உலகத்தில் அன்பு அவரை தந்திரி இவ்வளவாக உலகத்தில் அன்பு கூறுந்தான் அனேலியா கெட்டு போன சமுதாயத்திலிருந்து மனு குலத்தை மீட்டு தேவன் அவனுக்கு மறுபடியும் அவன் கெட்டு போகாமல் நித்தி நித்திய காலமாக இறைவனோடு கூட வாழ வேண்டும் என்பதற்காக தேவன் தம்முடைய குமாரனை அனுப்பி அவருக்கு எவ்வளவுதான தியாகம் என்பதை உணர்ந்து பார்த்து அந்த அன்பை நாம் அதிகமாக ருசித்து ருசித்து கழிவற வேண்டுமா உறமதத்தில் இருந்து வருகின்றவர்கள் இதுவரையில் இயேசுநாதிரி அறியாதிருக்கின்ற மக்கள் இந்த உணர்வுக்குள்ளே வரும்பொழுது அவர்கள் மிகவும் கழிவு ஓ இவ்வளவு பெரிய பாக்கியத்தை நான் இதுவரையில் அடையவில்லையே இந்த அன்பு இதுவரையில் நான் பெற்றுக் கொள்ளவில்லையே ஒரு இறைவனுடைய அன்பை நான் இதுவரையில் ருசி பார்க்கவில்லையே இறைவன் செய்திருக்கிற தியாகத்தை நான் எப்படி மறக்க முடியும் என்று உறுதியாக நின்று இறைவனுக்கு சாட்சிகளாக வாழ்கின்றார்கள் கிறிஸ்தவ சமயத்தவர்கள் மாறி மாறி வாழ்கின்றார்கள் அருமையான பிள்ளைகளே நாம் எல்லாரும் கெட்டு போகக்கூடாது என்பதற்காக அவர் நம்முடைய குமாரனுடைய ஜீவன் நமக்கு தந்திருக்கிறார் என்று பரிசுத்தார் நாம் எல்லாரும் தூய்மையான இறைமுருவோடு எப்பொழுது வாழ வேண்டும் என்பதற்காக பிடிச்சிருக்கிறார் ஒன்றியம் நாளாம் அதிகாரம் ஒன்பதாவது உலகத்தில் அனுப்பி அந்த அன்பு வெளிப்பட்டது என்று சொல்லுகின்றார் உலக பிரகாரமான ஆசீர்வாதங்களை தருவதற்காக மாத்திரம் அல்ல மிக நேரப்படி எண்ணுகிறார் ஏற்றுக்கொண்டு நீங்கள் தனித்திரமாகத்தான் இருக்கிறீர்கள் ஏழ்மையாகத்தான் இருக்கிறீர்கள் உங்களுக்கு அவர் ஒன்று ஒன்று தரவில்லையே என்று அநேக குற்றம் சாட்டுகிறதெல்லாம் கேள்விப்படுகிறோம் அதற்காக அது ஏற்கனவே மனுஷனுக்கு உண்டாக்கி வைத்திருக்கின்றது அவன் அவன் பிரயாசப்பட்டதை பெற்றுக் கொள்ள வேண்டும் என்று சொல்லுகின்றது நம்மை அழிந்து போகக்கூடாது என்பதற்காக நம்ம எல்லாரும் பிழைத்திருக்க வேண்டும் என்பதற்காக எந்தென்றைக்கு சாகாமல் அவரோடு ஜீவித்துக் கொண்டிருக்க வேண்டும் என்பதற்காக ஹேவந்தம் குமாரனுடைய ஜீவன் நமக்கு தந்து அன்பு செலுத்தினார் என்று பாக்கியம் என்பது எண்ணி அந்த வாழ்வு எவ்வளவு மேன்மையானது என்பது எண்ணி அந்த அன்பிலே நாம் அதிகமாக இன்னும் கழிவுற வேண்டும் என்று ஆவிய நிற விரும்புகின்றார் அது மாத்திரமெல்லாம் அவருடைய பிள்ளைகளாக வேண்டும் என்பதற்காக அந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கின்ற இயேசுநாதனுடைய ஜீவனை பெற்றதுதான் இயேசுநாதனுடைய பிள்ளைகள் மற்ற அப்பா என்று கூப்பிடலாம் எல்லாமே அவரை அப்பா என்றும் கருத்தா என்றும் இறைவா என்று சொல்லி சொல்லிக் கொள்ளலாம் பிள்ளைகளாகுவதற்கு தகுதி உடையவர்கள் யார் என்று சொன்னால் அவருடைய பெற்றவர்கள் மாத்திருந்த பிள்ளைகள் என்று சொல்லி சொல்லுகின்றனர் உதாரணமாக ஒரு தகப்பனுக்கு ஒரு பிள்ளை இருக்கிறது வைத்துக் கொள்ளுங்கள் அவன் இது என்னுடைய பிள்ளைகளால் என்பது சாதிப்பதற்கு என்ன ஆதாரம் தெரியுமா அவனுடைய ஜீவனால் பிள்ளை பறந்து வீட்டில் வளர்கிற எல்லா பிள்ளைகளையும் என்னுடைய பிள்ளை என்று சொல்லி ஒரு தகப்பன் சொல்ல மக்களுடைய பிள்ளைகள் உண்டு சகோதரிடைய பிள்ளைகள் உண்டு குடும்பத்தில் பல பிள்ளைகள் வீட்டில் வளரும் அவனுடைய சொந்த பிள்ளை அப்பா என்று கூப்பிடுவது போல மற்ற பிள்ளைகளை அப்பா என்று கூப்பிடலாம் இன்னும் என்று சொல்லிக் கொள்ளலாம் அதனால் பிள்ளையாகி விடுகிறதில்லை பிள்ளைகளாக இருக்க வேண்டும் என்பதற்காக நமக்கு நம்முடைய ஜீவனை தந்தாரம் இறைவனுடைய பிள்ளைகளாக நம் ஆகி இருக்கின்றாம் இவ்வளவு பெரிய மேன்மையான ஒரு காரியம் உலக மக்களுடைய பார்வையில ஏழைகளாக எளியவர்களாக காட்சியளித்துக் அந்த இறைவனுடைய பார்வையில் பிள்ளைகளாக இருக்கிறோம் அதிகாரம் பதினாறாவது பவுல் சொல்வதை வாசிப்போம் இருக்கிறோம் என்று நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆவியானவர் ஆவியானவர் நம்முடைய ஆவியுடனே கூட சாட்சி கொடுக்கிறார் ஒரு வாழ்க்கையை நாம் பெற்றிருக்கவில்லை உண்மையான ஒரு வாழ்க்கையில அடைந்திருக்கும் போல நாம் இப்பொழுது பிள்ளைகளாக ஆகிவிட்டோம் அப்பா பிதாவை கூப்பிடப்படத்தக்கதான புத்திரி சுகாரத்தின் ஆவிய பெற்றி போல அந்த புத்திரி சுகாரத்தில் நமக்கு என்பதை அறிந்து உலக மக்களை விட நாம் அதிகமான மகிழ்ச்சியுடையவர்களாக கிறிஸ்தவனுடைய அன்பை நினைத்து நினைத்து இயங்கக்கூடிய மக்களாக மாற வேண்டும் என்று போதிக்கிறது அப்போ சொல்லுகிறார் கிறிஸ்தவனுடைய கிறிஸ்தவ மார்க்கத்தை அளிக்க வேண்டும் என்று விரும்புகிற மனுஷன் சாதாரண ஒரு மனுஷன் என்று எண்ணிக்கொடுத்திருந்த ஒரு மனுஷன் அவர் சாட்சாத் இறைவன் என்பதை அறிந்து கொண்டது மாத்திரமல்ல அவர் கல்வாறு செல்வி எதற்காக மறித்தார் என்பதை புரிந்து கொண்டு அவருடைய ஜீவனை அவர் பெற்றுக் கொண்ட மேம்பி அவர் அறிந்திருந்தபடியினால் அந்த அன்பு எவ்வளவு பெரிதென்று அவர் இதாக திருச்சபைக்கு எழுதுகிறார் என்பதிலும் அறிந்திருக்கின்றோம் நாம் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று ஆமியானவர் நம்முடைய ஆமியுடனேயே கூட சாட்சி கொடுக்கிறார் மூன்றாம் அதிகாரம் உண்ணா தூசத்திலே அருளப்பர் ஆகிய நிமித்த மகளிர் பிள்ளைகள் என்று அழைக்கப்படுகிறது அழைக்கப்படுவதாலே பிதாவானவர் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் உலகத்தில் கோடிக்கணக்கான மக்களுக்கு கிடைக்கக்கூடாத ஒரு பாக்கியம் நம் சிலருக்கு நாம் இந்த வாழ்வில் தந்திருக்கிறார் என்று சொன்னால் தேவனுடைய பிள்ளைகள் என்று பிதாவாரம் அழைப்பதற்குரிய தகுதி நமக்கு தந்திருக்கிறார் அது எவ்வளவு பெரிய அன்பு உணர்ந்து உணர்ந்து அண்டரை ததிக்க வேண்டுமான் என்ன கிடைக்கும் என்பதை உணர்கின்ற மக்களுக்கு தான் இந்த உணர்வு உண்டாகும் என்ன கோயிலுக்கு போனோம் பெருசு தாய் கிடைச்சது மற்றபடி வரமை மாறவில்லை நெருக்கம் தீங்கவில்லை மற்றவரை தப்பிதமாகத்தான் சொல்கிறார்கள் என்று சொல்லி எண்ணுகின்ற மக்களுக்கு இந்த உணர்வுகள் உள்ளத்தில் வரப்போகிறதே இல்லை பிரியம்மாருடைய உலகத்திலே எல்லா நமக்கு இல்லாமல் போய்விட்டாலும் அத்திமரம் தொழில் விடாது போனாலும் ஆட்டு மந்தையிலே முதலெற்று போனாலும் பொழுதிலே மாடு இல்லாமல் போனாலும் ராட்சிய செடிலே போனாலும் கருத்துக்குள் மகிழ்ச்சியாக இருப்பேன் என்று சொல்லி ஒரு பக்தன் சொல்லுகின்றார் அவர்களுக்கு தானியும் திராட்சரும் காலத்தில் சந்தோஷத்தை பார்க்கல அதிகமான சந்தோஷத்தின் இருதயத்தில் அது என்ன சந்தோஷம் செய்யுமா தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதற்குரிய தகுதி எனக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்றால் அவருக்குறி எல்லாமே நமக்குரியவர்களாக மாறிவிடுகிறார் அருமையான அப்படியாகும் நாம் பிள்ளைகளானால் சுதந்திரருமாமே தேவனுடைய சுதந்திரரும் கிறிஸ்துக்கு உடன் சுதந்திரமாமே என்று சொல்லி பரிசுக்கு போவது மிக தெளிவாக எப்படிப்பட்டம் கிடைக்க போறது ஏதோ புற ஜாதிகள் இயேசு ஏற்றுக் கொண்டார்கள் கொஞ்சம் பெற்றுக் கொள்ளும் பொழுது இயேசுநாதனுக்குரிய உரிமைகள் எல்லாம் கிடைக்க கிறிஸ்துக்கு உடனும் சுதந்திரமாக இருக்கின்றோம் நல்ல பெற்றோர்கள் எல்லா பிள்ளைகளுக்கும் ஒரே மாதிரி சொத்துக்கள் எல்லாம் பங்கு வைத்துக் கொடுப்பார்கள் சில பிள்ளைகள் சில பெற்றோர்கள் நம்ம வஞ்சகமாக சில பிள்ளைகளுக்கு அதிகமாக கொடுக்கிறது சிலப்பிள்ளைகளுக்கு இல்லாமல் கொடிய திருக்குடமானது மனுஷனுடைய விருப்பம் மனுஷனுடைய குலாதிசயங்களும் அப்படித்தான் இருக்கும் அப்படி அவர் மனுஷன் நீதி உள்ளவர் அவரது குமாரனை போல நம்ம அழைத்திருக்கிறபடினால் குமாரனுடைய ஜீவன் நமக்குள்ள தந்து அவரை போல நம்மை மாற்றி இருக்கின்றபடி அவருக்குரிய எல்லா சுதந்திரத்தையும் நமக்கு தரப்போகிறார் எவ்வளவு பெரிய மேன்மையான வாழ்வு என்பதை உணர்ந்து அன்பை நாம் அதிகமாக தியானிக்க வேண்டும் என்று ஆண்டவர் சொல்கிறார் ஒரு நாள் எஸ்டேட் ஓனர் ஒருவர் பெற்றோர்கள் அனாதை பையனாக இருந்தார் நல்ல துணிமல்லாம் கொடுத்து நல்லா வைத்திருந்தார் இவர் வாரத்தில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை ஊருக்கு போயிடுவார் சனிக்கிழமை போயிட்டு திங்கட்கிழமை தான் வருவார் அந்த நாட்களாக இவன் தான் கண்காணித்து ஆபீஸ் எல்லாம் பார்த்துக் கொண்டிருப்பார் அவருடைய உண்மையெல்லாம் அவர் பார்த்துக் கொண்டே இருந்தார் இவருக்கும் குழந்தை இல்லை போய் உண்மையான அடிக்கடி பேசிக்கொண்டே வரும்பொழுது இருவரும் ஒரு நாள் சாப்பிட்டுக் கொண்டிருக்கும் தீர்மானம் செய்தார்களாம் நமக்கு இந்த சொத்துகள் எல்லாம் இனி யாருக்கு கொடுப்பது இதை நாம் விட்டுவிட்டு போனால் யாரும் அனுபவிக்க நமக்கு யாருமே இல்லையே இந்த பையனை நமக்கு ஒரு வாரிசாக சுதிகார புத்திரமாக ஏன் எடுத்துக்கொள்ள இருவரும் பேசி முடிவு பண்ணி கூட்டிட்டு எஸ்டேட்டுக்கு வந்தார் அந்த அந்த வாரம் முழுமையை வேலை முடித்து விட்டு சனிக்கிழமை ஒரு ஊருக்கு புறப்படும் பொழுது நீ குளித்து சட்டையெல்லாம் மாத்திட்டு சிக்கரமாவா உங்ககிட்ட சில காரியம் பேசணும் சொல்லி வரி அவனுக்கு பயமாய் நம்மளை வேலை விட்டு அறிப்பிடுவாரு போல ஒரு நாளை போய் சொல்லி சாவிக்க நான் போயிட்டு சண்டையெல்லாம் போட்டு சண்டையெல்லாம் எடுத்து போட்டு முதலாளி மாட்டேன் அழாதே பயப்பட முடியாது நீக்கி விடுவார்னு சொல்லி பயப்படாது உனக்கு ஒரு நல்ல காரியம் சொல்ல போகிறேன் உன்ன எங்க என்னுடைய மனைவியும் எங்க சொந்த பிள்ளைகளாக ஒன்னு ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகின்றோம் இந்த சொத்துகளுக்கெல்லாம் நீதான் உரிமை என்று சொல்லி சொல்லும்போது அவன் அழுது கொண்டே சொன்னான் ரொம்ப எளிய குடும்பத்தில் உள்ளவன் எனக்கு இவ்வளவு பெரிய பதவிகள் தருவது எனக்கு நல்லா இல்லை இல்லைவா என்று சொல்லி அவன் அழைத்துக்கொண்டு வீட்டுக்கு அழைத்துக் கொண்டு போனார் ஒரு சாட்சியில் நான் படித்தேன் அதுபோல ஈசுநாதனமே அழைத்திருப்பது எதற்கு தெரியுமா அவருடைய சொந்த பிள்ளைகளாக மாற்றுவதற்காக ஹலோ அந்த ஜீவனை நமக்கு தந்திருப்பது அவருடைய பிள்ளைகளாக மாற வேண்டும் என்பதற்காக பிள்ளைகளானால் சுதந்திரம் கிறிஸ்துக்கு உடனே என்று எழுதப்பட்டிருக்கிறோடு அருமையானுடைய ஊழியர்கள் எவ்வளவோ பாடுகள் எவ்வளவோ அடிகள் உதைகள் மரணக்கட்டுகள் எல்லாம் அதை குறித்து அவர் கவலைப்படாதபடி ஆண்டவிடத்தில் ஒரு நாள் கூட முறையிடாதபடி முறவுறுக்காதபடி இந்த ஊழியத்திற்காகவும் என்னை அழைக்க வேண்டும் என்று சொல்லிவிடத்தில் அங்கல் அழிக்காதபடி அன்பினை நெருக்கி எவுகிறது என்று சொல்லி சொல்லுகிறார் கொஞ்சம் கஷ்டம் வந்தவுடனே கொஞ்சம் வியாதி வந்தவுடனே மரபு வந்தவுடனே புலம்பர்கள் பாட ஆரம்பித்து விடுகிறார்கள் பலர் பழைய பாட்டு பழைய காரியங்கள் எல்லாம் சொல்லி இப்படி இருந்தால் நல்லா அப்படி இருந்தால் நல்லா இருந்திருப்பேன் நாலு போர் இருந்தேன் இப்படியெல்லாம் இந்த சபையை கூட்டிட்டு போய் இப்படி மூலியும் காலியும் கோழியும் ஆக்கி கடைசியில் இப்படி எல்லாரும் தூசிக்கும்படியாக வைத்து விட்டார் என்று சொல்லி பலர் புலம்பல் பாட ஆரம்பித்து இருக்கிறார்கள் அப்படி இல்லாதபடி அன்பு என்னை அந்த உணர்வு நம்முடைய நாம் எல்லாரும் தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் நாம் தேவனுடைய பிள்ளைகள் என்று அழைக்கப்படுவதனாலே இதா மாணவன் நமக்கு பாராட்டின அன்பு எவ்வளவு பெரிதென்று பாருங்கள் அடுத்த அவரை அறியாத உலகம் அவரை அறியாத நாம் அவரை தரிசிப்பது ஆகியும் அவர் வெளிப்படும் அவர் இருக்கிற வண்ணமாகவே அவர் தரிசிக்க அவருக்கு ஒப்பாயிருப்போம் என்று அறிந்திருக்கேன் கோடைகளை போல ஏமாளிகளை போல ஏழைகளை போல வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் இப்பொழுது ஏன் நம்முடைய பிள்ளைகளாக அழைத்திருக்கிறார் அவரை உலகம் அறியாந்து அறிந்து கொள்ளவில்லை ஒரு உலகம் அவரை அறியப் போகின்றது அப்படி நம்மையும் அறியப் போகிறது அந்த இயேசு கொடுக்கிற எல்லா மரியாதையும் அதை உணர்கின்ற பத்திரதாம் தேவீதமாக சொல்லி தியானிக்கிறார்கள் நாம் அப்படி உணர வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் ரெண்டு கொந்தி இரண்டாம் அதிகாரம் பொன்பதாவது வசனத்திலும் வாசிக்கும் பொழுது நம்மை ஐஸ்வர்யவான்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அவர் சரித்திரதாக மாறினார் என்று பரிசுத்த பவுல் எழுதுகிறார் நம்முடைய கர்த்தராக உள்ளவராயிருந்தோ அவர் ஐஸ்வர் சரித்திரத்தினாலே ஐஸ்வர்யர்கள் ஆகும் படிக்க உங்கள் நிமித்தம் சரித்திரே நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வரியவான்களாகும் அடிக்க உங்களுக்காக அவர் தரித்திரானே என்று சொல்லி பரிசுத்த பவுல் எழுதுகிறாரேயா ஏன் இயேசுறத்துக்கு வந்தாரு தெரியுமா நம்ம ஐஸ் திரிவான்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக உலகத்தில் பணம் படைத்தவர்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அல்ல இறைவனுடைய அழியாத சொத்துக்களுக்கெல்லாம் சுதந்திரவாதிகளாக மாற வேண்டும் என்பதற்காக அழிந்து கொண்டிருக்கின்றது மாட மாளிகையில் கூட கோவர்களெல்லாம் அழிந்து அழிந்து இல்லாமல் போய் கொண்டிருக்கின்றது இந்த அழிந்து போகிற செல்வத்துக்கு நமக்கு தர வேண்டும் என்பதற்காக அழியாத செல்வத்தை அழியாத ஐஸ்வர்யத்தை பரலோகத்தில் இருக்கின்ற வாடாத கிரீடங்களை ஐசூரித்து தருவதற்காக அவர் இந்த உலகத்திலே தரித்திரத்தை ஆகினால் உலகத்தில் ஏற்பட்டிருக்கிற தரித்திரத்தை குறித்து யாரும் கவலைப்பட்டு விடாதீர்கள் அடுத்து நாம் ஐஸ்வரியவான்களாக மாறப் போகின்றோம் உலகத்தில் வந்த நோக்கம் அதன் மூலமாக நிறைவேற்றப்பட போகின்றது அதனால் அருமையாவுடைய அன்பு எவ்வளவு பெண் என்பது உணர்ந்து ஏன் தரித்திரமாக வேண்டும் ஒரு ராஜகுடும்பத்திலே பிறந்த யூதர்கள் எல்லாரும் அதைத்தான் எதிர்பார்த்தார்கள் அற்புதங்கள் ஒரு அரசு குடும்பத்தில் வந்திருக்கலாமே இசைவேல்களுக்கு நாட்டை ஆளுநர் செய்ய வந்திருக்கலாமே என்று சொல்லி எண்ணி இன்னும் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளவில்லை ஒரு காந்தி கிருசு ஒருவன் தோன்ற போகுதான் அவரை மேசியா இன்றி ஏற்றுக்கொள்ளப் போகிறார்கள் அவைகளை இழந்து உலகத்திலே தரித்திறதை போல தோன்றினார் என்று சொல்லுகின்றனர் அப்படிப்பட்ட அன்பை நாம் பெற்றிருக்கின்றோம் அந்த அன்பை நினைத்து நினைத்து கழிவற வேண்டும் என்று ஆவியானவர் திருளம் பெற்றுகின்றார் ஆறாம் அதிகாரம் பதினாறும் பதினேழு வருஷத்தை வாசிக்கும் பொழுது நமக்கு தேவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இந்த உலகத்துக்கு வந்தார் என்று சொல்லி இருக்க பெற்றிருக்கிறார்களோ தேவன் யாருடைய உலாவி கொண்டிருக்கிறாரோ அவர்களுக்கு மாத்தவே அவர் தேவனாக இருக்கிறார் எல்லாரையும் வணங்கலாம் அந்த கடவுள் சொல்லுகிறார் நான் யாருக்கு தேவனாக இருப்பேன் என்று சொல்லி சொல்லுகின்றார் தேவனுடைய ஆலயத்துக்கு சம்பந்தம் ஏது நான் அவர்களுக்குள்ளே வாசம் அவர்களுக்குள்ளே உலாவியர்கள் தேவனாக இருப்பேன் அவர்கள் வாசம் பண்ணக்கூடிய ஒரு ஆலயமாக மாறி இருக்கிறீர்களே நமக்கு தேவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக உலகத்திலே எத்தனையோ கோடிக்கணக்கான தெய்வங்களை மக்கள் கும்பிட்டுக் கொண்டிருக்கிறார்கள் அவரவர்கள் தங்களுக்கு சொந்த குடும்பத்துக்கு ஒரு தெய்வம் குலத்துக்கு ஒரு தெய்வம் ஊருக்கு ஒரு தெய்வம் ஜாதிக்கு ஒரு தெய்வம் பாஷைக்கு ஒரு தெய்வம் என்று சொல்லி உலகத்திலே பல கோடிக்கணக்கான தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிறார்கள் நம்மல்லாருக்கு தெய்வனாக இருக்க வேண்டும் என்பதற்காக தம்முடைய ஜீவனை நமக்குள்ளே தந்திருக்கிறார் என்று சொல்லி வேதனை சொல்கிறது ஜீவனை கொடுக்கிற அன்பின் மேலான ஒரு அன்பு உண்டோலு யேசுநாதர் நம்முடைய தேவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக வேறு எந்த தெய்வத்திலும் அணங்காமல் இருக்க வேண்டும் என்பதற்காக அவர் இவர்களாக இருக்கிறார் என்று சொல்லுகின்றபடி மேன்மை நாம் அடைந்திருக்கிறோம் என்பதை அறிந்த ஆண்டு அந்த உணர்வுடைய மக்கள் எந்த தெய்வத்தை வணங்க மாட்டார்கள் எந்த தெய்வத்துக்கு வரி செலுத்த மாட்டார்கள் எந்த தெய்வத்துக்கு படைக்கப்பட்ட ஆதாரங்களை புசிக்க மாட்டார்கள் காரணம் எங்கள் தேவன் இயேசு என்று அந்த தேமுகாத்திரை ஒரு சிலையை நிறுத்தி இதை தான் வணங்க வேண்டும் இல்லாத போதால் அக்கிழை சூழலை தூக்கி போடுவோம் என்று சொன்னபடி எல்லாரும் அந்த சிலை வணங்கினார்கள் மூன்று வாலிபர்கள் மாத்திரம் அதை வணங்கவில்லை காரணம் அவர்கள் தொழுந்து கொள்கிற தேவனை பற்றி நன்றாக அறிந்திருந்தார்கள் நாங்கள் ஆகிற தேவன் சூளைக்கு ராஜாவுடைய கருத்து பாதுகாக்க வல்லமுள்ள அப்படி அவர் காக்காது போனால் உங்களுடைய நாங்கள் வழங்க மாட்டோம் உத்தியோகத்திற்கு பயந்து உதவிகளுக்கு பயந்து சில சலுகைகளுக்கு பயந்து பிரமத சடங்காச்சாரங்களை கைகொள்ளும்படியாக கிறிஸ்தவ மதம் இன்றைக்கு நிர்பந்தப்படுத்தப்பட்டுக் கொண்டு வருகின்றோம் அதை நாள் அருமையான தேவச்சாரமே நம்முடைய தேவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக சொல்லுகின்றார் யாரோடு கூட பண்ணுகிறாரோ அவர்களுக்கு அவர் தேவனாக இருக்கிறாராம் அவர்கள் என்னுடைய பிள்ளைகளாக இருக்கிறார்களாம் நான் அவர்களுக்குள்ளே வாசம் பண்ணி அவருடைய தேவனாக இருப்பேன் அவர்கள் ஜனங்களாக இருப்பார் என்று ஜீவனுள்ள தேவன் சொன்னபடி நீங்கள் ஜீவனுள்ள தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்களே பவுலி விதமாக எழுதுகின்றார் அப்படிப்பட்ட நல்ல கிருமிகளை கற்று நமக்கு தந்திருக்கிறபடி நான் என்பவர்களுக்கு மாத்திரம்தான் அவர் தேவர் என்று பழைய ஏற்பாடு முழுவதும் வாசிக்கின்றோம் இந்த புதிய ஏற்பாட்டிலே நமக்கும் தேவனாக இருக்க வேண்டும் என்பதற்காக அந்த தேவன் நமக்குள்ளே வாசப்படுகிறார் என்று சொன்னால் நமக்கு இருக்கின்ற மதிப்பு எவ்வளவு பெருபதை உணர்ந்து வாழ வேண்டும் என்று தேவசோபத்தில் சொல்லிக்கொண்டு சென்றார் அப்படிப்பட்ட உணர்வுடைய மக்கள் எந்த அசுத்தாவிகளை கண்டு பயப்பட மாட்டார்கள் தீமையான மனிதர்களை கண்டு பயப்பட மாட்டார்கள் உலகத்தில் எந்த சூழ்நிலை குறித்து அவர் கவலைப்பட மாட்டார்கள் எனக்குள்ளே வாசமாக இருக்கிறார் அவர் இந்த தப்புவிக்க வல்லவராக இருக்கிறார் ஆகினால் பிரியமானவனே தேவ நம்மளுடன் வாசப்படுகிறது நினைத்து நினைத்து ஆண்டவரி நாம் அதிகமாக சோத்தரிப்போமாக எஸ்ஐ புத்தகம் முப்பத்தி ஏழாவது அதிகாரம் இருபத்தி ஏழாவது வசனத்தை ஒரு வாசிக்கலாம் என் வாசஸ்தலம் இருக்கும் என் வாசஸ்தலம் அவர்களுக்குள் இருக்கும் அவர்கள் ஆண்டவரை தெற்கு தரிசன சொல்லுகிறார் என் வாசல் அவர்களுக்குள் இருக்கு நான் அவர்களுக்குள்ளேயே வாசம் பண்ணி அவர்களுக்குள்ளேயே உலாவி அவர்கள் தேவனாக இருப்பேன் அவளுடைய ஜனங்களாக இருக்கிறாள் என்று சொல்லியறை சொன்னது போல பிரியுமான தேவ ஜனமே பெற்றமையானவர்களாக இருக்கிறோம் என்பதை உணர்ந்து எப்பொழுதும் மகிழ்ச்சிகரமாக வாழ வேண்டும் அந்த அன்பை நினைத்து நினைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்கிறார் என்பதை உங்கள் மத்திலே சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்ற ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தைந்து முதல் சில அவசரத்தை வாசிக்கிறார் இப்படி தேவனுடைய அன்பை பெற்றிருக்கின்ற மக்கள் தேவனை தன்னுடைய தெய்வமாக ஏற்றுக்கொண்ட மக்கள் தேவனோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் தேவனுடைய அன்பினாளை பாவத்திலிருந்து விடுதலை பெற்றுக் மக்கள் எந்த உபத்தர் குழந்தால் நிந்தைகள் வந்தாலும் கிறிஸ்துடைய மாட்டார்கள் அடிக்கப்படும் ஆடுகளை போல என்னப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் கிறிஸ்துவின் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யாரு அப்போது போல் சொல்கிறான் சுகபோகமான ஒரு வாழ்வை தந்தால்தான் கிறிஸ்துவத்தில் அன்பு செலுத்தும் என்று பலர் எண்ணுகின்றார் அது கிறிஸ்தவனுடைய அன்பு போலியான ஒரு அன்பு கடவுளால் தந்தா மாத்திரவரை தேட வேண்டும் என்று சொல்லுகின்ற ஒரு மோசமான ஒரு அன்பு கிறிஸ்துவனுடைய அன்பு என்று அவர் நிமித்தமாக எந்நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறபடி நேரிட்டாலும் அன்பு விட்டு தொடர்ந்து நாம் நம்ம அன்பு கூறுகிறவர்களாலே முற்றம் இருக்கிறோமே இதெல்லாம் வாழ்க்கையில் வர முடியும் அதில ஜெயிக்க முடியும் என்ற சொந்த போலீதமாக சொல்லுகின்றான் ாலும்னாலும்ற்றாக அன்புக்க மாட்டித்திருக்கிறோம் எவ்வளவு பெரிய அதிகம் மரணமானாலும் தேவதூதல் ஆனாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளான நிகாரிகளான தாழ்வானாலும்ரிசினாலும் நம்முடைய கத்தராய் இயேசுள்ள தேவனுடைய அன்பு விட்டு நம்மை பிரிக்க மாட்டாது என்று நிச்சயத்திருக்கிறேன் அன்பு விட்டு நம்மை பிரிப்பவன் யாரு சொல்லுபோன்னு சொல்லுகிறார் சின்ன காரியத்திற்காக யாராவது கொஞ்சம் அதிகமா பேசிட்டா போதும் நாலு வாரத்துக்கு தெரிந்து எடுக்க மாட்டான் ஏன்னு தெரியல அந்த அன்பை பற்றி சரியாக புரியல நீங்க கடவுளை விட்டு பிரிந்து போல் மிகவும் ஆபத்தான ஒரு காரியம் என்பது அறிவித்துக் கொள்கிறோம் சண்டை மாசத்துக்கு எடுக்க மாட்டாங்க ஏமா பெண்கள் உருவாகிட்டு இருக்கிறது அப்படி இருக்காதிங்க கிறிஸ்தவனுடைய அன்புங்களை நெருக்கி எழுகிறது யாரும் தூஷித்தாலும் நிகழ்ச்சல் காரியமா இருந்தாலும் மரணம் இருந்தாலும் ஜீவனாயிருந்தாலும் உயர்வானாலும் தாழ்வாயிருந்தாலும் கிறிஸ்தவனுடைய அன்பை விட்டு நம்மைத்திருக்கிறோம் நன்றாக அறிந்திருக்கிறார் இவர்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு நிந்தையை கொடுக்கும் பொழுது அவமானத்தை கொடுக்கும் பொழுது மரியாதைகளை குறைத்த யாரு பேசும் பொழுது இவர்கள் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரிந்து விடுவார்கள் என்பதை அவன் அறிந்து வருகையின் கடைசி மணி நேரத்தில் அதை கையாளுவான் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றேன் அகினாளுடைய வாழ்க்கையானது வாழ வந்திருக்கிறோமே தவிர பிறருடைய மதிப்பையும் மரியாதை பெற்றுக் கொள்வதற்காக வரவில்லை அவங்க எல்லாரும் அவங்களும் சோத்திரம் பண்றதுங்க வரல நாம இயசுவது சோத்திரம் சொல்லுதான் வந்திருக்கிறோம் யாருமே அன்பா இல்லை வரவேற்கிறது போகவில்லை கிறிஸ்துக்காக அன்பை நாடி வரவில்லை யாரோ தங்களை புகழ வேண்டும் வரவேற்க வேண்டும் என்று சிலர் வருகிறார்கள் அப்படிப்பட்ட அன்பு மாயமான ஒரு அன்பு உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளவில்லை தேவ ஜனமே அது எவ்வளவு பெரிய சூழ்நிலையா இருந்தாலும் மரணமாக இருந்தாலும் சரி ஜீவனாக இருந்தாலும் சரி அதிகாரமாக இருந்தாலும் சரி வல்லமிகளாக இருந்தாலும் சரி கிறிஸ்திய அன்பை விட்டு நம்மை புரிக்க மாட்டாது நிச்சயத்திருக்கிறேன் எங்க இருந்து கொண்டு எழுதுறாரு தெரியுமா உல்லாசமான ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டு எழுதவில்லை ஒரு காரணம் பங்களாவிலிருந்து சொகுசான ஒரு வாழ்க்கையே பெற்று இருக்கிறோம் என்று எண்ணியதை எழுதவில்லை ரோமாபூரிலே துல்லியான இடத்திலே எழுதுகின்றார் இந்த உயர்வானாலும் தாழ்வு பெரிய கப்பல் வியாபாரியினுடைய மகன் செல்லமாக வளர்க்கப்பட்டவர் நியாயபிரமானத்தின்படி குற்றஞ்சாட்டாதபடி பக்தி நேரில் வளர்க்கப்பட்ட ஒரு மருஷன் அங்கிருந்து எருசிலியமில் உள்ள கமாலில் செல்லக்கூடிய யூத ஒரு பெருமறை பேராயிரத்தில் கல்வி பெற்ற ஒரு மனுஷன் அமிதமாக வைராக்கியமாக இருந்த மனுஷன் யூத மதத்துக்கு ஒரு செனட் சபை இருந்தது அந்த செனட் சபையில் அதிகாரியாக இருந்த மனுஷன் இப்போது சிறைக்கூடத்துக்குள்ளே அடங்கி கிடக்கிறார் சிறைக்கூடம் தான் நம்ம நாட்டு சிறைக்கு மாதிரி இல்லை இங்கே இப்போ சிறை கூடத்தான் சிறப்பாக மாற்றி அங்கே வானொலியில் வைத்து தொலைபேசியெல்லாம் வைத்து யாருடன் பேசிக்கொள்ள ஜாலியாக இருப்பதற்காக ஒழுங்கு எல்லாம் செய்தி பெற்றிருக்கிறது அன்றைக்கு ரோம் அரசு ஆட்சியில் இருந்த சிறை கூட எப்படி இருந்து தெரியுமா வெளிச்சம் இல்லாத இருட்டறை தரையிலிருந்து பதினைந்து அடிக்குகளை ஒரு கிடங்கு கூட இருக்க படிவெட்டி இருக்கும் அங்கே கசிந்து கொண்டிருக்கும் காற்றோட்டம் கிடையாது மேலே ஒரு தாற்பாய் போட்டு மூடி வைத்திருக்கும் அப்படிப்பட்ட பயங்கரமான இருட்டறை கொசுக்கள் நிறைந்த இடம் ஒரே ஒரு பாத்திரம் மாத்திரம் வைக்கப்பட்டிருக்குமா அதுதான் ஆகாரம் குசிக்க வேண்டும் தண்ணீர் குடிக்க வேண்டும் அந்த பாத்திர தான் மல ஜலாதிகளை கழித்து வெளியே கொண்டு எடுத்து போட வேண்டும் அவ்வளவு பயங்கரமான கீழ்த்தரமான ஒரு வாழ்க்கைக்கு போதிலும் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரியமான தேவ ஜனமே கிறிஸ்துவனுடைய அன்பியங்களை நெருக்கிய கொஞ்சம் குறை வந்தவுடனே கொஞ்சம் இல்லாமையானவுடனே ஆண்டவரை ஒருவருக்கு ஆரம்பிக்கும் ஜபத்தை குறைக்கிறார்கள் அவமதிக்கள் பொருளாகும் அறிவித்துக் கொள்கிறேன் கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட மக்கள் இதெல்லாம் எண்ணவே மாட்டார்கள் அடிக்கப்படும் நேரமும் கொல்லப்படுகிறோம் அடிக்கப்படும் ஆடுகளை போல எண்ணப்படுகிறோம் என்று எழுதியிருக்கிறேரிட்டாலும் கிறிஸ்துவனுடைய அன்பு விட்டு நம்மை பிரிப்பவர் உங்களை நிந்தித்து திரும்பப்படுத்தி பலவித தீமையான மொழிகளை உங்கள் பேரில் பொய்யா சொல்வார்கள் பாய்க்கியவர்களாக இருப்பீர்கள் சந்தோஷப்பட்டு கழிவுறுங்கள் உங்களுடைய பலன் பரலகத்தில் மிகுதியாக இருக்கும் உங்களுக்கு முன்பிருந்த தீர்க்க தரிசிகளையும் அப்படியே இந்த உலகத்திலே வெறுக்கப்பட்டு ஒ கல்லறிப்பட்டு காயம்பட்டு இப்படித்தான் வாழ்ந்து கடந்து போனார்களே தவிர வாழ்க்கை வாழ்ந்து யாரும் கடந்து போகவில்லை அந்த பாதையிலே கடந்து வந்து கொண்டிருக்கிற நம்முடைய எண்ணங்கள் எல்லாம் எப்படி இருக்க வேண்டும் தெரியுமா எது நடந்தாலும் சரி யார் தூசித்தாலும் யார் வெறுத்தாலும் சரி கிறிஸ்துவனுடைய அன்பு யாரும் நம்மை பிரிக்க முடியாது என்கிற மாற வேண்டுமாம் அதை ஆண்டன மனத்தில் எதிர்பார்க்கிறார் பதினொன்றாம் இருபத்தி நான்காவது வசதத்தை வாசிக்கும் பொழுது மோசி விசுவாசத்திலே பெரியவனான பொழுது இப்படி மாறினா அறிந்து வேதம் சொல்லுகின்றது மகன் என்னப்படுவதை அனுபவிப்பதை அதிச்சியமான அனுபவிப்பதை பார்க்கிறோம் துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு ஜனங்களோடு துன்பத்தை அனுபவிப்பதே தெரிந்து கொண்டு இனிவரும் பலன் மேல் நோக்கமாக இருந்து அலேலியா அந்தைக்கு இருந்த பலனை வரிதிர்பார்க்கவில்லை இளவரசர் என்கிற பட்டம் அவருக்கு சூடப்படுவதற்கு நாட்கள் நெருங்கிக் கொண்டிருந்தது இளவரசி ஆகிய ஒரு பெண்ணை வைத்து நாட்டினுடைய அரசாட்சி அவனுடைய கரத்திலே கொடுக்க வேண்டும் என்ற வளர்ப்பு தாயின் தந்தையின் தாய் வேண்டிக் கொண்டிருந்தார்கள் அதனை பெற்றெடுத்த தாயினுடைய உபதேசம் நமக்கு ஒரு தேவர் உண்டு நமக்கு ஒரு தேசம் உண்டு அந்த தேசத்தில் இனி துனிதமாக வாழ வேண்டும் அந்த தேசத்திற்கு இந்த மக்களை வழிநடத்துக் கொண்டு போக வேண்டும் என்று போதித்த போதனை அந்த உள்ளத்திலேயே வளர்ந்து கொண்டே வந்து உலக பிரகாரமான உங்களுடைய அன்புகளை இன்னொரு திராசில் வைத்து நிறுத்து பாருங்கள் எது அதிகமாக இழுக்கிறது என்பது உதாரணம் பண்ணிக்கொடுங்க கிறிஸ்துவது இது ரொம்ப துட்சியமாக வறுமையாக மாறிவிடுகின்றது பானூருடைய குமாரத்தில் மகன் எண்ணப்படுவதை வறுத்து அனித்தியமான பாவ சந்தோஷங்களை அறிவிப்பதை பார்க்கலாம் அன்பு நம்ம நெருக்கியே ஓட்டு விடுதலை ஆக்கியிருக்கின்றார் அவருடைய சொந்த ஜீவனை நமக்கு தந்திருக்கிறார் நம்ம பிள்ளையாக மாற்றி இருக்கின்றார் அவருடைய எல்லா சுதந்திரத்து நம்மை சுதந்திரவாதிகளாக ஆக்கி அழைத்துக் கொண்டு போக வரக்கூடிய காலம் நெருங்கி வந்து அன்பு பெருக்கெடுத்து ஓடட்டு இனிவரும் பலனிமேல் நோக்கமாக இருந்து இனி ஒரு வாழ்வு நமக்கு இருக்கிறான் இது வெறுக்க முடியுமே தவிர இல்லை என்றால் கிடைக்கின்ற வாழ்க்கை யாருமே வெறுப்பது ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம் பைத்தியக்காரன் என்று உலகத்தை அனுபவிக்க தெரியாது என்று சொல்வார்கள் மறந்துவிட்டு இனிவரும் யார் நினைச்சுட்டாங்கள சொல்லிட்டு வீட்டில் உட்கார்ந்து கிடாதீங்க ஜெபத்தை குறைக்காதீங்க கம்மி நீல கட் பண்ணாதீங்க அது கிறிஸ்துவனுடைய அன்பெணிகள் விட்டு விட்டீன் என்பதற்கு பொருளாக இருக்கின்றது ஒரு மா எந்த தெய்வத்தை சட்டமேற்றி முத்திரை போத்திருந்தாலே முத்திரை வைத்திருக்கிறது என்பதை அறிந்த பிறகு தாலியல் துணமும் ஜெமித்தது போல மூன்று வேளையும் பலகணிகள் கடவுளை திறந்து வைத்து எரிசலமிருக்கு நிவராக முழங்கால் படித்து கருத்தனைத்து சோத்துவித்தான் எழுதியிருக்கிறார் என்பதை செய்கிற மக்களுக்கு எவ்வளவு பெரிய பாதுகாவல் உண்டு என்பதை அறிந்திருந்தார் அங்கே சிங்கக்கவியில் தூக்கி போட்டார்கள் சிங்கம் வாயை அடைக்கப்பட்டு விட்டது தேவதூவனை அனுப்பி சிங்கத்தினுடைய வாயை அடைத்து போட்டார் தேவனுக்கு முன்பாக குற்றமற்றவனாக இருந்தேன் ராஜாவாகி உமக்கு முன்பாக நீதி கேடு ஒன்று நான் செய்யவில்லை ஒரு காராதனை செய்கிற மக்கள் எப்பொழுதும் தூய்மையானவர்களாக இயேசு நாளை தூய்மைப்படுத்துவதற்காக நான் உலகத்தில் வந்து ஜீவனை கொடுத்த ரத்தம் சென்றினார் அந்த ரத்தத்தினால் கிடைக்கின்ற பாவமண்டிப்பாகி பரிசுத்த வாழ்க்கையை செம்மையாக நாம் பாதுகாத்துக் கொண்டு இந்த உலகத்தில் இறைவனுக்காக வாழும் பொழுது எந்த சக்தியிலும் ஆகினால் வருகின்ற நிந்தனைகளை குறித்து ஏளனமான வார்த்தைகளை குறித்து யாரும் கலக்கம் அடைந்து விடாதபடி அவருடைய சுயப்பெருமைகளை நினைத்து நினைத்து ஆண்டவரை மறந்து வருவதாய் காணப்படாதபடி யார் தூசித்தால் என் ஆண்டவரை தூசித்திருக்கிறார்கள் என் ஆண்டவரை காரியமிழ்ந்த அந்த உள்ளமானது இன்னைக்கு நம்மையும் காரியமிழ முடியுமே என்பது எண்ணி அறைமக்கள் மகிழ்ச்சியோடு நோக்கமாக இருந்து எய்ட் பொக்கிஷங்களை அறிவிப்பதை பார்க்கலாம் தேவனுடைய ஜனங்களோடு நிந்தி அறிவிப்பதை அதிக பாக்கியம் என்று எண்ணினால் எழுதியிருக்கிறோம் அருமையான தேவஜானமே அமிதமாக தேவ நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்மை எப்படிப்பட்ட பதவிக்கு ஆளாக்கி இருக்கிறார் நாம் பெற்றிருக்கின்ற அபிஷேகத்தினுடைய மேன்மை என்ன என்பதை உணர்ந்து உணர்ந்து கருத்தனை துதிக்க வேண்டும் என்று அவையா அப்போ சிலாகியவர் அதை சரியாக அறிந்திருந்தபடியால் மூன்றாம் ஆண்டு வரைக்கு சென்று இந்த தெய்வீக ரகசியங்களை சரியாக புரிந்திருந்தபடியால் அவருக்கு வந்த நிந்தைகள் அவமானங்கள் சிறைக்கூடங்கள் சித்திரவதைகள் கசையடிகள் எல்லாவற்றிலும் அவர் பொறுமையாகவே சகித்து கிறிஸ்துவனுடைய அன்பினை நெருக்கி ஏவுகிறது என்று சொல்லிக்கொண்டிருக்கிறார் இசுநாதருக்கு ஆராதனை செய்கிற மக்களை சிறை கூட போட வேண்டும் என்று சட்டம் வருமானால் எல்லா ஆலயங்களும் அறிவித்துக் கொள்கிறேன் வீட்டில் வச்சு கும்பிட்டு போகலாம் சட்டம் போட்டு தடுத்து நான் சொல்லுவார்களே தவிர அதை எதிர்த்து யாரும் இறைவருக்கு ஆராதனை செய்ய மாட்டார்கள் கிறிஸ்துவனுடைய அன்புங்களை எரிங்கியது அபிஷேகத்தினுடைய மேன்மை என்னது என்பதை உணர்ந்து கொள்ளும் பொழுது இந்த பரஸ்பகளை போல நாமும் சொல்ல முடியும் என்பதை அறிவித்துக் கொள்கின்ற வெளிப்படுத்தமும் ஆசாரியர்களும் அவருக்கு மகிமையும் வல்லமையும் ஆமே எந்த விதமாக யோகா நிறுவத்தை ஆரம்பிக்கும் பொழுது விதமாக எழுதுகின்றான் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து தமது ரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் கழுவி நம்முடைய பிதாவாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியும் அவருக்கு மகிழ்ச்சியும் வளமை என்றாக ஆரம்பிக்கிறார் ரத்தம் சுந்தர நோக்கத்தை நிறைவேற்றுங்கள் ஒரு பாவம் செய்து பாவம் செய்து பாவிகளைப் போலவே காணப்படாதீர்கள் அதில் உணர்வில்லாத ஒரு ஜீவியம் பயப்படாத ஒரு வாழ்க்கை எப்படி வாழலாம் எப்படி அறிக்கை செய்யலாம் என்று ஒரு பயபக்தி உள்ள ஒரு வாழ்க்கையாக நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது ரத்தத்தினாரி நம்முடைய பாவ மருந்து கழுவி நம்முடைய பிராபாகி தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியரும் ஆக்கினவருக்கு எந்தெந்தக்கும் கன மகிமை உண்டாவதாக சிறு தேவனை வாழ்த்துகிறார் நம்மை ராஜாக்களாகவும் ஆசாரியர்களாகவும் ஆக்கியிருக்கிறார்கள் இந்த கேஸ் நாதர் வருவார் ஆனால் அடுத்த சில நாட்களுக்குள்ளாக இந்த உலகத்தினுடைய ராஜாக்களாக நம்ம எவ்வளவு பெரிய பதவியில் நமக்கு ஆயத்தமாக இருக்கிறது தெரியுமா அதற்காக தான் அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் ஆசாரியாக இருக்க வேண்டும் என்று அபிஷேகத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய இரத்தத்தினாலுமே பாவம் திருச்சவி உருவாக்கி இருப்பது பாவம் மர ஒரு பரிசு மாற்றுவதற்காக அதற்காக தாமத திருவசனத்தை கொண்டு தண்ணீர் மொழிக்கு ஆளு சுத்திகரித்து ம் எல்லை விளக்கங்களை சொல்வா கழுவ வேண்டும் என்பதற்காக முதலாமிகள் பிழையற்றதும் மகிமையுள்ளதும் தமக்கும் நிறுத்திக் கொள்வதற்கு தம்மை தாமை அதற்காக ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லியிருப்பது போல அந்த அன்புலமை பரிசுத்தவான்களாக மாற்றி இறைவனை போல மாற்றி இறை உலகம் அழைத்துச் செல்வதற்காக அதற்கு முன்னால் நாம் இந்த உலகத்தை ஆளுகை செய்ய வேண்டும் என்பதற்காக இந்த வேறுபாடு செய்யப்பட்டிருக்கிறபடியால் இறமக்கள் தெய்வீக அன்பிலே கழிவற வேண்டும் என்று பரிசுத்தாவி வெளிப்படுத்த ஐந்தாம் ஒன்பது வாசிக்கலாம் வாங்கும் அதன் முத்திரைகளை உடைக்கவும் இருக்கிறேன் அடிக்கப்பட்டுங்களும் நாங்கள் பூமியிலே அரசாள் என்று புதிய பாட்டை பாடினார்கள் படி பாட்டுப்பாடுகின்ற ஒரு சம்பவத்தை அறிந்திருந்த போதிலும் நெருக்கியவர் எழுதுகின்றார் கடைசி நிறுவத்திலே அவர் எழுதிய வார்த்தை என தெரியுமா இப்பொழுது பாடப்படியாக பார்க்கப்பட்டு போகிறேன் அப்படியான சிறச்சேதம் பண்ணப்பட்டு ரத்தத்தை சென்று நான் மறிக்கப் போகின்றேன் என்ன திமுதற்கு கடைசியாக நிறுவம் எழுதினதாகவே தெலவாசிக்கிறார் ரெண்டு திமுத்தையும் இரண்டாம் அதிகாரம் ஆறும் ஏழும் எட்டு வசனங்கள் காக்கப்பட்டது மார்க்கப்பட்டு போகிறேன் நல்ல போராட்டத்தை போராடினே முடித்தேன் காத்துக்கொண்டே இது முதல் நீதியின் கீழாக வைக்கப்பட்டிருக்கிறது நியாயாதிபதியாக கற்ற நாளே அதை நீதிபதி நியாயாதிபதியாக கர் எனக்குறைகள்ார நீங்கி முடியும் இல்லாமல் எடுத்து போடப்பட முடியும் மகிமடைந்து அவரோடு கூட செல்ல போகின்றோம் அவரை போலவே மாறப் போகின்றோம் நமக்கு நீதியின் கிரீடம் வைக்கப்பட போகிறது என்கிற உணர்வு நம்முடைய உள்ளத்தை நிரப்ப வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகின்றார் இப்பொழுது போராடினேன் முடித்தேன் காத்துக்கொண்டேன் எனக்காக வைக்கப்பட்டிருக்கிறது தேவஜானமே நம்ம எல்லாருக்கும் வைக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லி பவுல் எழுதுகின்றார் நாம் அதை பெற்றுக் கொள்வதற்கு அந்த வருகையின் பிரசன்ன வாஞ்சித்துக் கொண்டே இருக்க வேண்டும் என்று எந்த வாக்கில் திருமணம் பெற்றுகின்றது எந்த சூழலிலும் கிறிஸ்துவை நாம் குறைத்துக் கொள்ளாதபடி அந்த அன்புக்கு அபாத்தர்களை போல நடந்து கொள்ளாதபடி கிறிஸ்துவின் இறைவனுக்காகவே வாழ வேண்டும் இறைவனுக்காகவே சமயங்களை சரிவு செய்ய வேண்டும் இறைவனுக்காகவே கொடுத்திருக்கிற செல்வங்களை பயன்படுத்த வேண்டும் என்ற ஒரு ஏவுதல் யாருக்கு வரும் என்றால் இந்த அன்பை பெற்று உணர்கின்ற மக்களுக்கு ஏதுவாக இல்லாதிருந்த உலகத்திலே சேர்த்து வைத்துவிட்டு யார் கொண்டு போனார்களோ தெரியாத நிறைய பக்தர்கள் அருமையான ஒரு தம்பி உண்டு திருமணமாகி பெங்களூரில் இருந்து அந்த குடும்பத்திலும் சரியான தொடர்பு இல்லாதபடி எக்கட்சிக்குமான பணம் வேண்டும் என்பதையே ஒரு நோக்கம் அப்படி சம்பாதித்து சம்பாதித்து பல கோடிகளுக்கு அதிபதியாகி பல பிளான்கள் எல்லாம் போட்டு திட்டம் பெற்று அண்ணனிடத்தில் வந்து சில காரியங்கள் பேசிக் இப்பொழுது அண்மையில சொன்னார நான் வந்து தமிழ்நாட்டில் செட்டில் ஆக போறேன் பெங்களூருக்கு பிடிக்கலை தொடர்பு நினைப்பார் ஆகிவிட்டேன் என்று சொல்லி இவர் அதை குறித்து கவலைப்பட மாட்டார் தம்பி நீ பெற்றிருக்கிற பணங்கள் ஒரு நாள் அழிந்து போயிடும் நான் பெற்றிருக்கிற கருவை ஒரு நாள் என்னை உயர்த்த போறது என்று அடிக்கடி பேசுவார்களாம் தற்க வரும்போது பேசி முடிச்சிருவாங்க சரியான போறேன்னு போயிடுவாரு இப்ப போன அவர் இரண்டு வாரத்துக்கு முன்னால் தெரியல என்று இரவு பனிரெண்டு மணிக்கு ஒரு செய்தி வந்தது தம்பி விதமாக பெங்களூர் வந்து கொண்டிருக்கும் போது போய் விட்டார் தான் கொடைக்கானல ஒரு பெரிய எஸ்டேட் வாங்குவதற்காக பணங்கள் திரட்டி கொண்டு வந்து கொண்டிருந்த ஒரு நேரம் அங்கு ஒரு சொன்ன கார் என்ஜினியர் இடத்தில் சொல்லியிருக்கிறார் நான் இத்தர்தேதி வருவேன் என்று காலையில் எழுந்திருப்பாரு வந்து நம்ம ரெண்டு பேரும் கொடைக்கானல போன அண்ணன் கிட்ட கூட செய்தி சொல்லவில்லை அதிகமா கூட ஆளை கூட்டிட்டு வந்திருக்கு யாருக்குமே தெரியக்கூடாது கார்ல எவ்வளவு கிடைத்தது மற்றபடி எத்தனை லட்சம் கொண்டு வந்தார் தெரியாது எல்லாம் போய்விட்டது இல்லையே இந்த உலக செல்வத்திற்காக நம்ம அவர் வைத்திருக்கிற அழியாத செல்வத்தை அடைந்து கொள்வதற்காக சினிமையை அழைக்க வந்திருக்கின்றார் இதோ நான் உங்களுக்காக ஒருத்தி வைத்துவிட்டு நான் இருக்கிற இடத்தில் நீங்கள் இருக்கும்படி உங்களை அழைத்துக் கொண்டு போவதற்கு சீக்கிரமாக வருவேன் அந்த கிரீடம் வைக்கப்பட்டிருக்கிறது ஆகையினால் அருமையான தேவனுடைய ஜரமையை நம்மை ஐஸ்வரியவான்களாக ஆக்க வேண்டும் என்பதற்காக இந்த உலகத்தில் ஐஸ்வரியவான்களை போல அல்ல எந்தென்றைக்குமே அழியாத ஐஸ்வர்யத்தை நமக்கு தந்து இறைவன் அம்மை ராஜாக்களாக ஆசானிகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக அபிஷேகம் பண்ணி இருக்கிறார் இதெல்லாவற்றையும் நினைத்து நினைத்து நம்முடைய உள்ளம் கிறிஸ்துவனுடைய அன்பிலே பெருக வேண்டும் என்று ஆவியனவர் சொல்லுகின்றார் கிறிஸ்துவனுடைய அன்புங்களை நெருக்கிய உகிறது அப்படிப்பட்ட உணர்வுகள் நம்முடைய உள்ளத்தில் நிரப்பட்டும் கருத்திருந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பார்கள்